வணக்கம் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரமகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராஜ்யவர்தன் சிங் ரத்தோ என்பவர் துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டு டிஷுவா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் நாகாலாந்து மூன்று ஆர்டிக் ரயில் சேவையை தொடங்கியுள்ள நாடு ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வெளிநாட்டில் வாழ்பவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பணம் அனுப்புவதற்கான சர்வதேச தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு எந்த மாநிலத்தில் திரண் பல்கலைக்கழகம் கலகம் உள்ளது மூன்று உலகின் மிகப்பெரிய பிகாசோ கண்காட்சி நடைபெற்ற நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்